வணக்கம் நன்றினியின் செய்தி சேவை டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மார்கழி மாதம் பதினாறாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடிய்குமார் தமிழக செய்திகள் ஊதிய முரண்பாடுகளை நீக்குவதற்கான ஒரு நபர் குழுவின் அறிக்கை விரைவில் அரசிடம் தாக்கல் செய்யப்பட உள்ளது எனவே கோரிக்கை குறித்து நிச்சயம் பரிசீலிக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் தங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை நேற்று முடித்துக் கொண்டனர் விளைநிலங்கள் வழியாக உயர் மின்கோபுரம் அமைக்கும் விவகாரம் தொடர்பாக பதிமூன்று நாட்களாக விவசாயிகள் நடத்தி வந்த காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது கச்சத்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து படிப்படியாக சரிந்து வருகிறது மத்திய கைத்தறி ஜவுளி அமைச்சகம் மற்றும் தமிழ்நாடு அரசு கைத்தறித்துறை இணைந்து நடத்தும் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி கும்பகோணத்தில் தொடங்கியது இக்கண்காட்சி ஜனவரி பதினோராம் தேதி வரை நடைபெறும் குமரிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதியில் வளிமண்டலத்தில் மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழை வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் அந்தமான் நிக்கோபாரில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்ட சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடி அஞ்சலி செலுத்தினார் கார் நிக்கோபார் தீவுகளில் சுனாமியால் உயிரிழந்தவர்கள் நினைவிடத்திற்கு மோடி மரியாதை செலுத்தினார் மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நேற்று திறக்கப்பட்டது இதையொட்டி பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது வட மாநிலங்களான உத்தரப்பிரதேசம் டெல்லி பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் பனி மூட்டத்துடன் கடும் குளிர் நிலவி வருகிறது இதனால் காலையில் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முத்தலாக் தடை திருத்த மசோதா மக்களவையில் நிறைவேறியதை அடுத்து அந்த மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்கிறது ஆனால் மசோதாவை நிறைவேற்ற விடாமல் தடுக்க எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன உத்தரப்பிரதேசம் காஜிபூரில் நடந்த பிரதமர் மோடியின் பொதுக்கூட்டத்துக்கு சென்று திரும்பியவர்கள் மீது நடத்தப்பட்ட கல்வீச்சில் காவலர் ஒருவர் கொல்லப்பட்டார் இந்த கல்வீச்சு தொடர்பாக ராஷ்ட்ரிய நிசாத் கட்சியைச் சேர்ந்த பதினைந்து பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கர்நாடகாவில் நிலவி வரும் பனிமூட்டம் காரணமாக இரண்டு கார்கள் அறிய செய்து ஒளிமயமான தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருந்திருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ளுணை என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் அயல்நாட்டு செய்திகள் இரண்டு கட்டமாக ரஷ்யாவிடமிருந்து டி தொன்னூறு உள்ளிட்ட சுமார் பீரங்கி டேங்க் வாகனங்களை வாங்க பாகிஸ்தான் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக இந்தியாவின் ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் வங்காள தேசத்தில் பாராளுமன்ற தேர்தல் நேற்று நடைந்து முடிந்தது நாடு முழுவதும் நேரிட்ட வன்முறைக்கு பதினோரு பேர் பலியானார்கள் சீனாவின் யோக்டிங் மாவட்டத்தில் உள்ள நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கி ஐந்து தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் ஒருவர் படுகாயமடைந்தார் இரண்டு பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர் இது தொடர்பாக நிலக்கரி சுரங்க உரிமையாளரை பிடித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் அமெரிக்காவில் ஏற்பட்டுள்ள பனி புயலால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன பனிப்புயல் காரணமாக பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன அமெரிக்கா மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு நல்ல முன்னேற்றம் கண்டு வருவதாக ஆண்டு முடியும் தருவாயில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கருத்து தெரிவித்துள்ளார் இந்தோனேஷியாவை அண்மையில் உழுக்கிய சுனாமியால் ஏறத்தாழ நாற்பதாயிரம் பேர் தங்கள் வீடுகளை இழந்து குடியிருக்க இடமின்றி தவிப்பதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் டைம்ஸ் சதுக்கத்தில் புத்தாண்டு கொண்டாட்ட பாதுகாப்புக்காக அந்நகர காவல்துறை ஆளில்லா விமானங்களை ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளது துருக்கியில் ஐ எஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் அறுபத்தி இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் அனைவரும் ஈராக் நாட்டினர் என தகவல்கள் கூறுகின்றன வணிகச் செய்திகள் இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு மற்றும் அனைத்திந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு ஆகியவை வங்கி தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் வேலைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளன வாராக்கடன்கள் வங்கியின் லாப விகிதத்தை மிகவும் பாதித்தது என ரிசர்வ் வங்கி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராமங்களில் ஸ்மார்ட் பயன்பாட்டில் இந்திய அளவில் தமிழகம் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது ஃபேஸ்புக் நிறுவன சேவைகளில் தற்போதுள்ள தவறுகளை சரி செய்ய சில ஆண்டுகள் ஆகலாம் என அதன் நிறுவனர் மார்க் ஜொஹர்பெர்க் தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் மெல்பர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நூற்றி முப்பத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நான்கு போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டுக்கு ஒன்று என முன்னிலை வகிக்கிறது ஒரே தொடரில் அதிக கேட்ச்கள் பிடித்து இந்திய விக்கெட் கீப்பர் ரிஷப் பண்ட் சாதனை படைத்துள்ளார் இலங்கைக்கு எதிரான இரண்டாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி நானூற்றி இருபத்தி மூன்று ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இந்திய இளம் வீரரான தமிழகத்தைச் சேர்ந்த பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் மராத்திய ஓபன் டென்னிஸ் போட்டிகளின் முதல் சுற்றில் அமெரிக்காவின் மைக்கேல் மோவை சந்திக்கிறார் மற்றொரு தமிழக வீரர் ராம்குமார் தொன்னூற்றி நிலை வீரரான மார்ஷலுடன் விளையாடுகிறார் திரைச்செய்திகள் இப்போதெல்லாம் தமிழ் படங்களுக்கு வித்தியாசமான தலைப்புகளை வைக்கின்றனர் அந்த வகையில் என் காதலி சீன் போர்ரா என்ற தலைப்பில் புது படம் ஒன்று உருவாகியுள்ளது அங்காடி தெரு மகேஷ் இருவரும் ஜோடியாக நடித்துள்ளனர் இப்படத்தை இயக்கியுள்ளார் கிராம கலாச்சாரத்தை மையப்படுத்தி எடுக்கப்பட்டுள்ள விஸ்வாசம் படத்தின் ட்ரெயிலர் நம்மால்வர் நினைவு தினமான நேற்று வெளியிடப்பட்டது ரசிகர்கள் தன்னை குடும்ப உறுப்பினராக கருதி பாசத்துடன் பழகுவது தன்னை நெகிழ வைப்பதாக நடிகர் ஓவியா கூறுகிறார் அலாவுதீனும் அற்புத கேமராவும் படத்தை தொடர்ந்து அக்னி சிறகுகள் படப்பிடிப்புக்கு தயாராகிவிட்டார் மூடர் கூடம் நவீன் அம்மா கிரியேசன் சிவா தயாரிப்பில் நடிகர்கள் விஜய் ஆண்டனி அருண் விஜய் ஷாலினி பாண்டே நடிப்பில் ஸ்டைலிஷ் ஆக்சன் த்ரில்லர் படமாக உருவாகுகிறது அக்னி சிறகுகள் படம் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்